السلام கடைசியாக தலாப்புடைய சில விஷயங்களை நாம் பார்த்துட்டு இருக்கிறோம் நிறைய பேருக்கு வர்ற கேள்வி ஏன் இப்ப தலாக்க பத்தி பேசணும் கல்யாணமே முடியாத வாலிபர்கள் தலாக் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தலாக்க பத்தி பேசும் பெரும்பாலும் எல்லாரும் விமான பயணம் செஞ்சிருப்போம் பிளைட்ல போயிருப்போம் பிளைட்ல ஏறின என்ன செய்வாங்க ஏறனவொனே டெமோ காட்டுவாங்க அதாவது பிளைட் வெடிச்சிருச்சுன்னு சொன்னா பிளைட் ஆபத்துக்கு ஆளாயிடுச்சு என்ன செய்யணும் எல்லா பிளைட்டும் சட்டம் அது கட்டாயம் ஆகணும் ஏறி உட்கார்ந்து தண்ணியில உழுவுங்க அதெல்லாம் சொல்லி சரி வராது ஏன் உழுவு போற கிட்ட உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு முடியாது அதனால அது உழுவனங்கிறதுக்காக சொல்றதில்லை அப்படி ஏதாவது ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டால் நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளணும் நடைமுறைதான் தலாப் படிக்கிறது பாருங்க புரான்ல எத்தனை சூறாக்கள் இருக்கு நூத்தி பதினாலு சூரா இருக்கு பிரான்ல நூத்தி பதினாலு இருக்கு இந்த நூத்தி பதினாலு சூறால நிகாஹா நிகாஹ பேர்ல என்ன சூரா இருக்கு அப்படின்னு கேட்டா தெளிவாக நிக்காக எந்த சூறாவையும் கிடையாது நிக்காக வைக்கல ஆனா ஒரு சூறாக்கு தலாக்குங்கிற பேர் வச்சிருக்கான் தலாத்து வெறும் தலாக்கே ஒரு சூறா இறக்கி வச்சிருக்கேன் இதுல இருந்து நாங்க விளங்கல தலாத் எவ்ளோ இம்பார்ட்டன் எவ்வளவு முக்கியமானது நாங்க விளங்கி வேணும் அப்படிங்கறது கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும் நினைச்சிருக்கீங்க பேசிட்டு இருக்கு சமீபத்தில் இப்ப எந்த ஜெமியத்துள்ளமாக்கு போனாலும் ஜெமியத்துள்ளமாக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைல முதலாவது பிரச்சனை தலாக் பிரச்சனை தான் எதனால தலாக்குடைய விளக்கம் இல்லாததுனால சும்மா சொல்லிட்டு அவதிப்படக்கூடிய ஏராளமான ஆண்களும் பெண்களும் ஏராளமாக சீரழிகிறாங்க உருவாகிட்டு இருக்கு நிர்பந்தமாக கொடுக்கிறதுக்குத்தான் சில வழிமுறைகளை மார்க்கும் சொல்லுது கடைசியாக நாம பார்த்தது தலா கொடுக்கக்கூடிய சுண்ணத்தான முறை என்ன மனைவி மாதவிடா இல்லாத நேரத்தில் மனைவியை அந்த சுத்தத்தில் வைத்து உறவு கொள்ளாத நிலையில் இவர் தெளிவான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒருமுறை உன்னை நான் மனவிலக்கு செய்து விட்டேன் செய்கிறுத்தம் வந்துருச்சு கட்டாயம் சொல்லுங்க ஒருமுறை உன்னை நான் விவாகரத்து செய்து விட்டேன் அல்லது ஒருமுறை உனக்கு நான் தலா சொல்லிவிட்டேன் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துவதன் மூலமாக தலாக்கு ஏற்பட்டுவிடும் தலாத்து ஏற்பட்டால் உண்டான சட்டம் என்ன அந்த பெண் உடனே இதாக இதாவ ஆரம்பிக்கணுங்கிறது நம்ம சொன்னோம் இதாங்கிறதுக்கு நேரு வித்தியாசம் இருக்குது போன கிழமை இதாங்கிறது வெள்ளப்புட உடுத்துக்கிட்டு இருக்கிற நக நட்டெல்லாம் கலட்டி வச்சுட்டு அடப்பட்டு கிடக்கிற அந்த இதில் இது மாப்பிள்ள வீட்லேயே பொண்ணு மாப்பிள்ள வீட்லயே இருக்கணும் நல்ல அலங்கரிச்சு கொள்ளணும் அப்படி மார்க்க நமக்கு சொல்லி இருக்குது அதை பார்த்தோம் அப்போ ஒரு தடவை தலாக் சொன்னார் அவ இத்தாவ ஆரம்பிப்பால் இத போன கிழமையே சொன்ன உங்களுக்கு திடீர்னு மனசு மாறிடிச்சு கணவனுக்கும் மனைவிக்கும் தலாத் சொன்னதுக்கு பின்னாடியும் கணவனுக்கும் மனைவிக்கும் மனசு மாறிடுச்சு நாம செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி மனைவி உணர்றாங்க முடிவதற்கு முன்பதாகவே இருவரும் திருமூம் ஆகிடலாம் ரெண்டு பேரும் திருமாவும் ஆகிடலாம் தங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பிச்சு கொண்டு போகலாம் ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்க கைவசத்தில் அந்த கணவருக்கு ரெண்டே ரெண்டு தலாக் தான் இருக்கு அப்ப கல்யாணம் முடிக்கிறப்ப கல்யாணம் முடிக்கிறப்ப மார்க்கும் ஒரு கணவனுடைய கையில மூணு தலாக்கு கொடுத்து வச்சிருக்கு கல்யாணம் முடிச்சிட்டா மூணு தலா கையில வந்துருச்சு பயன்படுத்தி ரெண்டுதான் இருக்கு கையில திரும்பவும் பிரச்சனை வருது திரும்ப ஒரு தலாக்கு சொல்லுங்க சின்னத்தான முறைகளை பேணி சொல்றதுக்கு அனுமதி திரும்ப அந்த பெண் உடனே இது ஆரம்பிப்பான் உங்களுக்கு விருப்பம் இல்ல சேர்ற விருப்பம் இல்ல ஒரு தலாக்குலயே பிரிஞ்சு போயிடலாம் ஒரு தலாக்குலயே பிரிஞ்சு போய் இதா முடிஞ்சிருச்சு அவரு கல்யாணம் முடிக்கலாம் இவ இன்னொரு கல்யாணம் முடிச்சுக்கலாம் சந்தோஷமாக வாழலாம் எந்த தடையும் இல்ல அப்ப பிரிஞ்சு போறதுக்கு ரெண்டாவது தலாக்கு பின்னாடியும் பிரிஞ்சு போறதுக்கு அனுமதி இருக்கு இல்ல ரெண்டாவது தலாக்கும் சொல்லிட்டார் இதற்குறாங்க இப்ப ரெண்டு பேருக்கும் மனசுல கவலை வருது தவறுனு சொல்லி என்ன வருது வருமா நிறைய வரும் எத்தனை வீட்டுல பாருங்க அடிச்சு பிடிச்சிட்டு என்னால நடந்து வெட்டுக்குத்தோரையும் போய் பிறகு சமாதானம் யார் இந்த சமரசம் பேச போனவங்க இருக்கிறாங்களா அதனால இந்த பிரிச்சு வைக்கிற வேலைக்கு யாரும் போயிடாதீங்க இவர் முன்னுக்கு நின்று பேசி எப்படியாவது முடிச்சு விட்டுனும் போயிருப்பார் அவ்வளவு பயங்கரமான அடிதடி சண்டை ஒன்புதும்பா வந்திருக்கும் கடைசியில பார்த்தா இவர் பொல்லாயிட்டு வருவாரு அவர் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு நல்லா சந்தோஷமா வாழ்வாங்க அதனால தலாக்குறை விஷயத்துல தேவையில்லாமல் இரண்டாவது தலாக் சொல்லிட்டாரு அப்ப பொண்ணு இதற்கு அந்த இத்தாவும் இதே மாதிரிதான் கண்ணு அலங்கரிச்சு கொள்ளணும் நல்ல மனம் பூசிக்கொள்ளலாம் கணவன் உட்ல தான் இருக்கணும் அப்ப தவிர உணர்ந்து திருந்ததுக்கு வாய்ப்பு இருந்தால் திருந்தலாம் திருமோ என்ன செஞ்சு கொள்ளலாம் சேர்ந்து கொள்ளலாம் திரும்ப மனைவி அதுக்கு நாம சொல்லிருக்காட்சி போதும் திரும்ப பேரும் சேர்ந்துட்டாங்க வாழலாம் ஆனால் கணவனுக்கு மிஞ்சி ஒரே ஒரு தலாக்கு தான் வாழ்நாள் முழுக்க ஒரு தலாக்குள்ளதான் காரணத்தோம் அதுலயே ஓட்டுறாங்க பரவாயில்ல அலமதுல்ல அனுமதி இருக்குது இல்ல மூணாவது தடவையும் பிரச்சனை வருது மூணாவது தடவையும் பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா இப்ப மூணாவது தடவை தலாக் கொடுக்கிறார் மூணாவது தடவை தலாக் கொடுக்கிறார் இப்ப முடிஞ்சு போயிடுச்சு இப்ப தலாக்கு பின்னாடி சேர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது சந்தர்ப்பம் கொடுக்குறது பாருங்க ஒரு தடவை தலா கொடுங்க இதாவுடைய காலத்திலேயே சேர முடியும்னா சேர்ந்து கொள்ளுங்க இதாவுடைய காலத்திலேயே சேர முடியும்னா சேர்ந்து கொள்றதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்கு சரி இப்ப ஒரு கேள்வி வரும் மூணாவது தலாக்கு இருக்கட்டும் மூணாவது தலாக்கு முன்னாடி இப்ப முதலாவது தலா சொல்லியிருக்கிறாங்க காலத்துல சேர்றாந்தா சேரலாம் அப்படின்னு சொன்னோம் பிரிந்தா பிரிஞ்சிடலாம் அப்படி இதா முடிஞ்சவனா ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடலாம் இப்ப தலா கொடுத்து இதும் முடிஞ்சிருச்சு ரெண்டு பேரும் சேரல இப்ப என்ன செய்யறது திரும்ப சேர முடியுமா ஒரு தலா கொடுத்திருக்கிறார் இல்லாட்டி ரெண்டு தலா கொடுத்திருக்கிறார் இத்தாவுடைய காலம் முடிஞ்சிருச்சு காலத்துல சேர்றா தான் சேர்ந்து கொள்ளலாம் அனுமதி இருக்கு அந்த காலத்துக்குள்ளார கணவனுக்கும் மனைவிக்கும் எண்ணங்கள் மாறல அப்படியே இருந்தா முடிஞ்சு ஆயிடுச்சு அஞ்சு மாசம் ஆயிடுச்சு இப்ப இப்ப மனசுல யோசனை வருது சேரலாம் யோசிக்கிறான் சேரலாமா திரும்பவும் சேரலாம் திரும்பவும் இவ்வளவு மார்க்க அனுமதி கொடுக்குது பிரிஞ்சு போயாச்சு அவர் தனியா போயிட்டார் இவளும் தனியா போயிட்டா சேரலாம் ஆனால் ரெண்டு பேரும் சும்மா சேர்ந்துக்க முடியாது திரும்ப என்ன செய்யணும் ரெஜிஸ்ட்ரேஷன் திரும்ப அதை கூப்பிட்டு வர வச்சு இல்லன்னு சொன்னாக்கா பொண்ணுடைய வாப்பா வரணும் பொண்ணுடைய வலிகாரம் ஏன் பொண்ணுடைய பொண்ணு திரும்ப வாப்பா விட்டுக்கு போயிடுச்சு வலிகாரர் வரணும் ரெண்டு சாட்சிகளை கூட்டிட்டு வரணும் திரும்ப நான் நிக்கா செய்யறோமா இல்லையா நடந்துச்சு திருமணம் முடிச்சு தாரே செஞ்சு திருமணம் இதா முடிஞ்சிட்டாலும் கூட இதா முடிஞ்சிருச்சு பிரிஞ்சு போயிட்டாங்க அவ்வளவுதான் இல்ல ஒரு தலாக் கொடுத்திருந்தால் இதாவுடைய காலத்துல சேர்றதுக்கு இமாம் தேவையில்லை வழிகார தேவையில்லை சாட்சி தேவையில்லை சும்மா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கலாம் இதாவுடைய காலம் முடிஞ்சிருச்சு பரவாயில்ல சேரணும்னு ஆசை இருக்குதா அப்பவும் நீங்க சேர்ந்து கொள்ளுங்க ஆனால் நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்து கொள்ள முடியாது கணவனும் மனைவிடைய சட்டங்கள்லாம் உங்களுக்கு அஞ்சு கடமைகள் இருக்கு அந்த அஞ்சு கடமை நிறைவேற்றப்படணும் ரெண்டு சாட்சிகள் இருக்கணும் பொண்ணுடைய வளிகார திரும்ப பொண்ணை கூட்டு வரணும் இந்த மாதிரி நடந்தது நடந்து போயிடுச்சு மன்னிச்சு கொள்ளுங்க ஒரு தலா கொடுத்துட்டீங்க இதாவும் முடிஞ்சிருச்சு பரவாயில்ல இப்ப நான் உங்களுக்கு திரும்பவும் எனக்கு என்னுடைய மகள் உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு தந்தேன் அவர் சொன்ன இந்த கல்யாணத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் திரும்பவும் சொல்லி அவங்க சேர்றதுக்கு மார்க்க அனுமதி கொடுக்குது அதே போலதான் வந்து கல்யாணம் தாராளமாக அனுமதி இருக்கு மூணாவது தலா கொடுத்து விட்டால் மூணாவது தலா கொடுத்து விட்டால் அதுக்கப்புறம் நினைச்சு பார்க்க முடியாது இந்த மாப்பிள்ளை பொண்ணு சேர்ணுங்கிறத அப்படியும் சேரன்னு ஆசை இருந்தால் சும்மா சேர முடியாது மார்க்கும் சொல்லுது நீங்க சேரணும் போதாது அவரோட நல்ல முழுமையான தாம்பத்திய உறவு ஈடுபட அவரோட தாம்பத்திய உறவு ஈடுபட தாம்பத்திய உறவு ஈடுபட்டு அதுக்கு பின்னாடி அந்த இரண்டாவது கணவர் ஒன்னு அவர் மூத்தா போகணும் கணவரும் முதலாவது கணவர் அவர் வந்து நாங்க உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தது நாங்க சேர்றதுக்காக கட்டாயப்படுத்திருக்கேன் அப்படின்னு கணவனும் கேட்கக்கூடாது கேட்கக்கூடாது ரெண்டாவது கணவரோடு வாழ்ந்துதான் ஆகணும் கட்டாயமா வாழ்ந்துதான் ஆகணும் வாழ்க்கைன்னு சொன்னா தெளிவ ஓப்பனா சொல்றதாக இருந்தால் இந்த அளவுக்கு ஹதீசில் வந்து முழுமையான தாம்பத்திய உறவு முழுமையான தாம்பத்திய உறவு சொல்றீங்க சொல்லப்பட்டதுக்கு பின்னாடி இவங்க என்ன செஞ்சுட்டாங்க இப்ப திரும்ப வந்து ரசூல் அவங்க நான் வந்து முதலாவது கணவர்கிட்ட முதலாவது கணவர்ட போகணும் ஆசைப்படுறேன் கேக்குறாங்க என்ன உங்களுக்கு மத்தியில தாம்பத்திய நடந்துச்சா இல்ல சொல்றாங்க அவரோட நான் இப்படிதான் இருக்க அதாவது புடவையை காமிக்கிறாங்க ஒரு பெண் இப்படிதான் இருக்கு அதாவதுல இருக்கு ரெண்டாவது கணவருக்கு ஆண்மையில் தாம்பத்திய உறவு ஈடுபடுற அளவுக்கு அதெல்லாம் கிடையாது சொல்லுங்கல்ல உங்களால அப்படி எல்லாம் திரும்பி போக முடியாது ஹத்தா எதுக்கு ஹத்தா ததுக்கு சரி வராது உங்கள் தேனை அவர் பருக வேண்டும் அவருடைய தேனை நீங்கள் பருக வேண்டும் எவ்வளவு கண்ணியமான வார்த்தையை பயன்படுத்துறாங்க முழுமையான தாம்பத்திய நடந்தால் தான அடுத்த கணவரை போறது நினைச்சு கூட பார்க்கலாம் தலாக்கெல்லாம் கேட்க முடியாது அவரை தலாக்கு கொடுக்கணும் எவ்வளவு கட்டாயப்படுத்திருக்கு எவ்வளவு சட்டம் சொல்லி இருக்கு இதெல்லாம் மூணு தலாக்கு சொல்றதுல வரக்கூடிய விளைவு மூணு தலாக்கு பின்னாடி சேர்வதாக இருந்தால் இதுதான் சட்டம் அப்ப முதலாவது தலாக்கு பின்னாடி காலத்துல சேர்வதாக இருந்தால் கணவன் மனைவியே சேர்ந்து கொள்ளலாம் யாரும் தேவையில்லை முடிஞ்சி சேருவதாக இருந்தால் பொண்ணுடைய வழிகாரம் திரும்ப அந்த பொண்ணு தனி பொண்ணாக ஆகிடும் வலிகாரர் அந்த முதலாவது மாப்பிள்ளைக்கு மருமகனுக்கு அவர் வந்து என்ன செய்யலாம் திரும்ப நிக்காக முடிச்சு கொடுக்கணும் சாகிதல் சாட்சிகள் இருக்கணும் திரும்ப அக்கது முறையா எல்லாம் செஞ்சு சேரலாம் இரண்டாவது பின்னாடி காலத்திலேயே கணவன் மனைவி சேருவதாக இருந்தால் தாராளமாக சேர்ந்து கொள்ளலாம் அவங்க வேற யாரும் தேவையில்லை இத்தாவுடைய காலம் முடிஞ்சிருச்சு திரும்ப அந்த கணவன் மனைவி சேரும் ஆசைப்படுறாங்க வழிகாரர் வரணும் ரெண்டுகள்ரணும் சேர்றாங்க சேர்த்துக்கலாம் மூணாவது தலாக் முடிஞ்சிருச்சு சேர முடியாது அப்படி சேருவதாக இருந்தால் ஆளை கல்யாணம் முடிக்கணும் முழுமையான தாம்பத்திய உறவு நடக்கணும் அதுக்கப்புறம் அவர் அந்த இரண்டாவது கணவர் அவராக விரும்பி தலாக் சொல்லணும் இல்ல அவர் மூத்தா போகணும் அதுக்கு பிறகுதான் இந்த முதலாவது கணவர்கிட்ட வர முடியும் இது சம்பந்தமாக கொஞ்சம் குரான தரிஜமாக்கெல்லாம் எடுத்து பாருங்க ஜிசுங்க சொல்லி பின்னுக்கு அப்ப திரும்பான நிபந்தனைகள் இதுதான் அது இல்லாமல் இன்னும் சில தலாக்குகள் இருக்கு முறையற்ற தலாக்குகள் அதுல என்ன நடக்கும் விஷயம் அடுத்த சந்தர்ப்பத்தில் நம்ம பார்ப்போம் எமது இணையதளமாகிய டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் தமிழ் பயான்ஸ் டொட் கோம் மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும் வசலாம்